அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய அருமையான பிரகரண கிரந்தத்திலே கடந்த வகுப்புகளிலே இருபத்தி நான்கு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இப்ப இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து வகுப்பை தொடங்கலாம் இப்ப இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் ஆத்மனக சச்சிதம் சச்சரவ புத்தே ரீதி துவயம் சம்யோஜிய சாவி வேக்கேன ஜானா மீதி அதாவது என்ன சொல்ல வராது இந்த செயல் அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுதான் சச்சித் ஆனந்தம் அப்படின்ட்டு கடந்த வகுப்புல பார்த்தோம் அப்போ அதுக்கு விளக்கமும் பார்த்தோம் சத்துன்னா இருப்பு சித்துன்னா அறிவு ஆனந்தம்னா மகிழ்ச்சி அதுவும் எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறல்லாம் விளக்கங்கள் பார்த்தோம் இப்ப இங்க இந்த செயல் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆத்மனகா சச்சிதம் சச்சிரவ புத்தியே விருத்தி ரீதி துவயம் எப்போ அது துவயம் இருமைகள் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அதாவது சத்து இருப்பும் சித் அறிவும் நமக்கு தெரிகின்ற ஆத்ம சைத்தன்யத்தின் வெளிப்பாடுகள் அவைகள் நம் புத்தியின் விருத்தியுடன் இணைந்து கொண்டு அறியாமையினாலே நான் அறிகின்றேன் என்று ஒருவன் எண்ணிக்கொண்டு செயலாற்றுகின்றான் என்பதை அறிவாயாக அப்படுகிறார் இந்த இதுல சம்யோஜன சாவி வேகேன ஜானாமிதி அப்ப இங்க ஒரு மனிதனிடத்திலே அந்த அறிவு பிரகாசிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை அவன் உணர முடியாததினாலே அவனிடத்திலே மனதின் மூலமாக எழுகின்ற விறத்திகளின் விவகாரத்திலே அந்த புத்தியினுடைய செயல்பாட்டோடு இணைத்து கொண்டு இதை நான் அறிகின்றேன் நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன்ங்கிற மாதிரி மனிதன் வந்து நடைமுறையில இருக்கிறான் இது அவனுடைய அஜ்ஞானம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்ல அதாவது ஒருவன் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அல்லது ஈடுபடாவிட்டாலும் அவனது இருப்பை பற்றி அவனுக்கு ஒரு நாளும் சந்தேகம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இங்க நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய இருப்பு எனக்கு என்றைக்காவது சந்தேகம் வருமா என்றைக்கு வராது இதற்கு தான் நான் ஏற்கனவே ஓமானங்கள் உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இப்போ நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரு அறையில் உட்காந்து பேசிக் திடீரென்று மின்சாரம் போய்விடுகிறது அப்போ அந்த அறையில வந்து ஒரு கும் இருட்டு ஒண்ணுமே தெரியல எதிரில் யார் இருக்கிறா இந்த பக்கம் யார் இருக்கிறா நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க அந்த டேபிள் மேல என்ன வச்சிருக்குது எதுவுமே பார்க்க முடியாத ஒரு கும் இருட்டு இருக்கு அப்போ என்னுடைய புறத்துல இருக்கின்ற விசை சுகங்களை நான் அறிய முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்னுடைய புலன்கள் ஆகிய கண்கள் வந்து அந்த வெளிச்சத்தை பார்க்க போதுமானதாக இல்லை அந்த இருள்ல அப்போ இங்க புலன்களை தாண்டி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன் உணர்வு எல்லா காலங்களிலும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதை இன்னொருத்தர் காட்டி கொடுக்க வேண்டியது இருக்காது அந்த இருட்டுல கூட மற்றவர்கள் எனக்கு தெரியல மற்ற பொருட்கள் தான் எனக்கு தெரியல என்னுடைய எதிரில நண்பன் உக்காந்துருக்கானா எழுந்து போயிட்டானா இல்ல நான் டேபிள் மேல வச்ச பொருள் அங்கதான் இருக்கா இல்ல எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டாங்களா எதுவுமே தெரியாம அந்த இருட்டு நான் உக்காந்துருக்கும் போது கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய இருப்பை நான் என்றென்றும் உணர்கிறேன் அப்போ அந்த இருப்பு இருக்கு இல்லையா அதுதான் நம்முடைய ஸ்புரணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதாவது அந்த ஆத்மா ஒவ்வொரு வருடமும் பிரகாசித்துக் கொண்டே இருக்குது ஆனால் அந்த பிரகாசம் எப்படி இருக்குன்னா நான் நான் அப்படிங்கிற ஒரு ஸ்புரணமாக பிரகாசித்துக் கொண்டே இருக்குது அந்த நான்ங்கிற அந்த தன் தான் இங்க ஆத்மாவுடைய பிரகாசம் அது வந்து சுயம் பிரகாசம் ஆனா அந்த நான் என்ற அந்த தன்னுணர்வு பிரகாசத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் மனதில் ஏற்று கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அந்த விருத்திகளின் காரணமாக புத்தியிலே நான் எப்படி என்னை அறிகிறேன் அப்படின்னா நான் இன்னால் இந்த ஜாதி இந்த மனிதன் இந்த பதவி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் நான் அறிகிறேன் எனக்கு புறத்தில் ஏற்று வைக்கப்பட்ட விஷயங்களைத்தான் நான் அறிகிறேன் ஆனால் என்னுடைய ஸ்வரூபத்தை என்னுடைய சுயத்தை என்னுடைய உண்மை ஸ்புரணத்தை நான் அறிய மறுக்கின்றேன் ஏன் அப்படி நான் அறிய மறுக்கின்றேன் அப்படின்னா அதற்கு தடையாக என்னுடைய மனமும் புத்தியும் தான் இருக்கிறது ஏன்னா அதுதான் அறிவு பிரகாசத்துல வந்து வெளிப்பட்டு விவகாரத்துக்குள்ள ஈடுபடும் நான் செய்கின்றேன் நான் அறிகின்றே மாதிரி பாவித்துக் கொள்ளுது அதைத்தான் இங்க சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அதை தான் சுட்டி காட்டி அத்தனை எண்ணங்களுக்கும் அதனால் உண்டாகின்ற செயல் விளைவுகளுக்கும் அந்த ஆத்ம சைத்தன்யமாகிய அந்த சித்து அந்த அறிவு இருப்பதினால்தான் இவைகள் எல்லாமே இருக்கின்றன என்கின்ற நிலைப்பாட்டிலே ஒருவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த நானுங்கிற அந்த ஸ்புரணம் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே இருக்குது அந்த நானுங்கிற ஸ்புரணம் எனக்கு மறந்து போகுது அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை அதுதான் இங்கே விஷயம் அதுக்கு தான் நம்ம உதாரணம் மீண்டும் மீண்டும் எப்படி சொல்கிறோம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த தன்னுணர்வாகிய நான் வந்து அகங்கார நானாக இருக்கிற மனதனுடைய நான் கூட எங்க போய் ஒடுங்கிடுது அந்த ஆழ்ந்த உறக்கத்துல காரணத்தேகத்துல போய் ஒடுங்கிடுது அப்படி காரணத்தேகத்துல போய் அந்த நான் ஒடுங்கின உடனே அந்த ஸ்புரணத்தை பார்க்க முடியாம போகிறதுனால நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு கூட என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியலையே இல்லையா இப்போ நம்ம வந்து உடம்பு சரியில்லாம தூங்குறோம் அப்ப வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம் ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துட்றாங்க டாக்டர் அதை போட்டுக்கிறோம் டீப் ஸ்லீப் போயிட்டோம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம் மருத்துவமனையில் கூட கனவு வரும் அப்புறம் எழுந்திருப்போம் போது நடக்கும் ஆனால் உடம்பு சரியில்லாமல் நம்ம தூங்கும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப்பில் போயிடுவோம் அந்த ஏழு எட்டு மணி நேரத்தில் நம்ம என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு தூக்கத்தை எல்லாம் நம்ம அனுபவம் ஆக்கியிருக்கிறோம் அப்போ அந்த நிலையில் நான் யாருன்னு என்னால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டிற்கு நான் போயிட்டு தான் வரேன் அப்போ அங்கே ஏன் அந்த மாதிரி போகும்போது என்னை நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியல அந்த மாதிரி டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது ஏன் என்னை தெரிந்து கொள்ள முடியாமே தூங்குறேன் அப்போ அங்கே மனசு காரணத்தேகத்தில் போய் ஒடுங்கிறதுனால என்ன நான் தெரிந்து கொள்ள முடியல அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த மனம் ஆக்டிவா இருக்கும் போது அது புத்தியாக விரிவாகும் போது அந்த அறிவை பிரகாசிக்கிறத மனசு அறியுது ஆனா அந்த மனசு அறியக்கூடிய விஷயங்கள் அறியாமையினாலே அந்த மனம் தன்னை அதுவாக பாவித்துக் கொள்கிறது அதாவது நான் தான் அதுங்கிற மாதிரி அந்த அகங்காரத்துல ஆடுது அந்த பிரகாசம் அந்த அறிவனுடையது அப்படிங்கிறத அது ஏத்துக்கொள்ள தயாரா இல்லை மனசு அதனால அது என்ன பண்ணுறது எல்லாம் என்னுடையதாக பாக்குது நான் செய்கிறேன் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரம் அந்த மைண்டுக்கு வந்துடுது அதைதான் இங்க சுட்டி காட்டுறாரு இதெல்லாம் வந்து அந்த ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே அதனுடைய சன்னிதானத்திலே நடக்குது அது தெரியல இவங்களுக்கு தெரியாம இந்த மனசு வந்து விவகாரத்துக்குள்ள ஈடுபடுற எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது புரியல அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு அப்போ அந்த மாதிரி மனதுல வெளிப்படுகின்ற விருத்திகள் இருக்கு அதுல வந்து நல்ல சிந்தனைகள் உண்டாவதும் தீய சிந்தனைகள் உண்டாவதும் எப்படி அப்படின்னு பார்த்தா அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில தான் நல்ல சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது அப்போ இத விசாரித்து அறியக்கூடிய புத்திசக்தியும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நம்முடைய படைப்பின் சிறப்பு என்ன மனிதனுடைய படைப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா நல்லது கெட்டதை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதி தானே மனிதன் அதனால அந்த சிறப்பு நம்மகிட்ட இருக்கிறதுனால அந்த புத்தி புத்திசக்தியுடன் கூடிய புற அறிவு நம்மை நல்ல வழியில கொண்டு போகுதா தீய வழியில கொண்டு போகுதா அப்படிங்கறத கூட நாமளே பகுத்து விசாரித்து அறிய முடியும் அந்த அறிவாற்றல் நம்மிடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மாதிரி நம்ம இடத்துல பகுத்து விசாரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பிரத்யேக புத்தி சக்தி நம்ம இடத்திலேயே இருப்பதினாலே அதை நாம பகுத்து பிரித்து புரிந்து கூட அந்த புத்தி பிரகாசிப்பதற்கான அதிஷ்டானம் அந்த அஸ்திவாரம் அதனுடைய சன்னிதானம் எது அப்படின்னு பார்த்தா அது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா அந்த ஆத்மாவுடைய பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற இந்த மனசு அந்த தூய் அறிவாக அனைத்தையும் அறியும் ஆற்றலை பெற்று விட்டாலும் கூட அது என்ன புரிஞ்சுக்குதுன்னா இதெல்லாம் நான் தான் தெரிஞ்சுக்கிறேன் இதான் என்னுடைய சக்தி என்னுடைய அறிவு அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் கொண்டுக்குது இந்த மனசு இப்ப நம்ம நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் படிக்காம ஜென்ரலா இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது என்னுடைய திறமை என்னுடைய தகுதி அப்படிங்கறதான மனிதர்கள் பாக்குறாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு அது கல்வி முறையின் அடிப்படையில தகுதி வாழ்க்கையினுடைய வளர்ப்பின் அடிப்படையில தகுதி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி வந்திருக்குது இல்லையா அந்த தகுதிகள் நம்ம இடத்துல வந்து வந்து நம்ம அதுல பெரிய ஆளா மாறோம் அதுல வந்து நிறைய மாஸ்டர் ஆகுறோன்னே கூட வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பாண்டித்யம் அந்த திறமை இதெல்லாம் வந்து நம்ம மனசு என்ன கருதிக்குதுன்னா நான் தான் என்னுடைய திறமையில இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுக்குது அப்ப நம்ம மற்றவனோட திறமசாலி அப்படின்னு அகங்காரப்பட்டுக்குது ஆணவத்துல ஆடுது ஆனா இது எல்லாம் அந்த அறிவினுடைய அதிஷ்டானத்துலதான் இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்னா ஞானிக்கு தெரியும் அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை வந்து ஆத்மயானத்தை அடைந்த ஞானி இங்கு எதுவும் என்னுடைய செயல் ஆவதில்லை எல்லாம் அதனுடைய செயல் அப்படின்ட்டு தன்னை அந்த அறிவிடத்திலே ஒப்படைத்து விட்டு அமைதியாகி விடுகின்றான் ஆனால் அக்னானியோ ஆர்ப்பாட்டம் செய்கின்றான் ஏன் அவன் ஆர்ப்பாட்டம் அவனுக்கு புரியல அவன் நான் இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறான் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நான் அந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பெரிய திறமைசாலி போல காட்டிக்கொள்கிறான் ஆனால் அந்த திறமை எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் வருதுங்கிறத அவன் அறியாமல் இருக்கிறான் அப்ப இந்த மிகப்பெரிய உண்மையை நாம அறியாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய கல்வி திட்டம் காரணம் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்முடைய கல்வி திட்டம் வந்து இந்த புற அறிவுகளை நமக்கு கொடுக்கும்போது அங்கே நம்மளை எந்தெந்த மாதிரிலாம் அவங்க நம்மளை டியூன் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கவனித்து பார்த்தோம்னாலே தெரியும் ஃபஸ்ட்டு பள்ளிக்கூடத்தில் நம்ம சேரும் ஜாதி கேட்பாங்க நீ எந்த ஜாதி அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஜாதியினுடைய அடிப்படையில் நமக்கு கோட்டா வேறு இருக்குது எஸ்டின்னா ஒரு ஸ்டேஜ் அதில் பிசினா ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜை வச்சு நம்மளை உள்ளே கொண்டு வந்து படிக்க வச்சு அப்புறம் கல்வியை புகுத்தி நமக்கு பட்டத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த படிப்பினுடைய அடிப்படைகள் தான் நமக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது இல்லையா அப்ப இதுல நீ திறமைசாலியா இருக்கிறா இருக்கிற அவனுக்கு அதுல வேலை அப்படிங்கிற மாதிரி தானே நம்மள தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இந்த திறமை இந்த அறிவாற்றல் எல்லாம் நம்மிடத்துல இருப்பதாக யார் சொல்லி கொடுக்குறா இதே கல்வி திட்டம் தான் சொல்லி கொடுக்குது ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த திறமை அந்த அறிவு எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னா அந்த தூய் அறிவாகி ஆத்மா இருப்பதனாலே தான் அதனுடைய பிரகாசத்திலே இதெல்லாம் உனக்கு தெரிந்தது புரிந்தது அப்பொழுதுதான் இதெல்லாம் உன்னால தெரிந்து கொள்ளவே முடியும் அந்த அறிவு இல்லைன்னா நீ எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப இந்த மாதிரி ஒரு பாடத்திட்டத்துல நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம இடத்துல என்ன போயிடும்னா அகங்காரம் போயிடும் இங்கே நான் அறிவதற்கு ஒன்றும் இல்லை அந்த தூய் அறிவு இந்த கருவியை கொண்டு அனைத்தையும் அறிகிறது அந்த தூய் அறிவினுடைய அதிஷ்டானத்திலே இந்த கருவி இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பணிவும் ஒரு சரணாகதி தத்துவமும் இங்கே வந்துடும் இல்லைன்னா நான் செய்கிறேன் இது நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அகங்கார மமகாரம் மனிதனிடத்திலே காணப்படும் அப்ப இதைதான் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வந்து ஒரு ஒரு மனதில் ஏற்றி வைத்துக் எண்ணங்களின் எழுச்சியிலே இது மாதிரி அகங்கார மமகாரங்கள் உண்டானாலும் புத்திசக்தியினால் பகுத்தறியும் அந்த அறிவு தவறும் பட்சத்திலே அவைகளை நான் அறிகிறேன் நான் செய்கிறேன் என்ற அகங்கார மமகார ஆளுமைகளினால் ஆளக்கூடிய அவன் அவன் புத்தியிலே அவன் இருப்பதாகவும் இயங்குவதாகவும் அறியப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அவனுடைய அறியாமையினால்தான் உண்டாகின்றது என்று இங்கு ஆதிசங்கரவர் சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க ஆத்ம சைத்தன்யம் இருப்பதனால்தான் இங்கு எல்லாமும் பிரகாசிக்கின்றது என்ற போதிலும் அந்த ஆத்மா அடிப்படையில் எதையும் பார்ப்பதும் இல்லை பார்க்கப்படுவதும் இல்லை என்று புரிந்து வேண்டும் அதுதான் ஏற்கனவே இந்த பாடங்கள்ல பார்த்தோம் ஒரு சூரியன் வந்து சுயம் பிரகாச ஒளியை பூமியில ஒலிக்கதிர்களை பாய்த்து கொண்டிருந்தாலும் அந்த சூரிய ஒலிக்கதிர்களால இங்கே விவசாயம் நடைபெற்றாலும் பறவைகள் இறை தேடி கிளம்பினாலும் இங்க எத்தனை விதமான காரியங்கள் அந்த சூரிய ஒளியின் கீழ் நடந்தாலும் அதற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லை அது மாதிரி ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்திலே அந்த அறிவு பிரகாசிக்கின்றது நம்மிடத்திலே வெளிப்பட்டாலும் அந்த ஆத்மாவிற்கும் இந்த பிரகாசத்திற்கும் சம்பந்தம் ஏன்னா அதனுடைய பிரைட்னஸ் அவங்க கிட்ட வந்து பட்டு பிரகாசிக்கிறதுல அதனுடைய அதிஷ்டானத்துல இந்த விஷயங்கள்லாம் இங்க நடக்குதே தவிர அது ஒரு நாளும் நான் செய்கிறேன் என்னுடைய இருப்பு நாளை அது நடக்குது அப்படின்ட்டு ஒரு நாளும் அது சொல்லாது சொல்லவும் செய்யாது அதனாலதான் அது பார்ப்பதும் இல்லை பார்க்கப்படுவதும் மகான்கள் சுட்டி அப்ப சத் என்ற ஆத்மா நான் என்று எப்போதும் சொல்லவே சொல்லாது ஏன்னா அது வந்து நான்னு சொன்னா அது அகங்காரமா மாறிடும் அப்ப அதனால அந்த அகங்காரம் ஒரு நாளும் ஆத்மா விரகத்திலே கிடைக்கவே கிடையாது அதே மாதிரி ஜடம் என்ற இந்த உலகமும் தன்னை நான் என்றுமே அறிவிக்காது அப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கின்ற இந்த விவகாரமான விஷயங்கள் எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம் கல் மண்ணு நம்ம படைக்கப்பட்ட எத்தனையோ கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கலாம் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு பார்த்தாலும் எதுவுமே தன்னை நான் என்று ஒரு நாளும் சொல்லாது அதே மாதிரி ஆத்மாவும் தன்னை நான் என்று சொல்லாது அப்போ இங்க அறிவும் ஜடமும் நான் என்று சொல்வது கிடையாது அப்போ அப்படியானாலும் இங்கு நான் என்று யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா இங்க நான் என்று சொல்வதே இந்த மைண்டு தான் ஏன்னா இங்க மைண்டுங்கிறது ஒரு மீடியா அந்த அறிவு அகண்டமா இருக்குது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே இந்த மைண்டு அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்துக்கிட்டு இது தன்னை தனித்துவப்படுத்திக்கிது நான் நான் அப்படின்ட்டு அந்த வெளிச்சம் என்னிடத்துல இருந்து வருதுன்னு நினைச்சுக்குது அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு அவமானம் திருப்பியும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏற்கனவே கொடுத்தது தான் திருப்பி சொல்றேன் இப்ப கீழே ஒரு கண்ணாடி துண்டு கிடக்குது மேல சூரியன் பிரகாசிக்குது இப்ப சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் கீழே கண்ணாடி துண்டுல பட்டு கண்ணாடியிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சவத்துல விழுவுது இப்ப சூரியன் ஒளி நேரடியாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சௌர்ல விழுவுல ஆனா அந்த கண்ணாடியில பட்டு அந்த சூரிய ஒளி நம்முடைய சௌர்ல விழுவுது வீட்டுக்குள்ள இருக்கிற சுவற்ற விழுகிறது அப்ப இத பார்த்து கண்ணாடி என்ன நினைச்சுக்குது பாரு என் இடத்துல இருந்து ஒளி வெளிப்பட்டு இருக்கு என்னுடைய ஒளிதான் இந்த சோகத்துல பட்டு இந்த வீடு பூரா வெளிச்சமாக்கி காட்டுது அப்படின்ட்டு இந்த கண்ணாடி நினைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அது ஒரு கண்ணாடியினுடைய அறியாமை தானே அந்த கண்ணாடியில இருந்து அப்படி ஒரு பிரைட்னஸ் வந்து வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை காட்டுது அப்படின்னா அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்மையிலேயே வந்தது அந்த வெளியே இருக்கிற சூரியன் இடத்துல இருந்து அந்த வெளிச்சம் கண்ணாடியில பட்டு அந்த கண்ணாடியில இருக்கிற வெளிச்சம் வந்து ரூம் குள்ள வீட்டுக்குள்ள வெளிச்சம் வந்துருச்சு அப்ப இது வந்து நமக்கு புரியுது இல்லையா அது மாதிரி இங்க இந்த பாடத்திட்டங்களை வந்து விசாரணை பண்ணா இப்ப என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய அறிவாற்றலும் யாருடையது அப்படிங்கறத நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா எல்லாம் அந்த ஏக்க அறிவாகிய ஆத்மாவினுடையது அந்த தூய அறிவினுடையது அதனுடைய பிரகாசம் இந்த மனதிலும் உடலிலும் பட்டு பிரதிபிம்பிக்குது அதனுடைய பிரதிபிம்பம் தான் இங்க இவ்வளவா நமக்கு விரிஞ்சி காணப்படுது இந்த உலகமாக விரியுது இந்த உலகமாக விரிவுது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாம ரூபங்களுக்கும் நம்முடைய அறிவில ஏற்று வைக்கப்பட்டிருக்கு இப்ப நம்முடைய புத்தியில தான் இந்த நாம ரூபங்கள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இது பேனா இது பென்சில் அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு மனதில் சொல்லி பாருங்க இதுதான் பேனா இதுதான் பென்சில் அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்து அதை மனதிலே ஏற்றி புத்தியில பதிவாகி சித்தத்துல சேகரிக்கப்பட்டு இப்ப இத்தனை விஷயங்களும் நம்ம இடத்துல கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த பிரகாசம் எதனால நடக்குது எதனுடைய அதிஷ்டானத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த தூய் அறிவின் அதிஷ்டானத்திலே அந்த ஆன்மாவின் அதிஷ்டானத்திலே அந்த ஆன்மாவின் சன்னிதானத்திலே தான் நடக்குது அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டவன் ஞானி உணராதவன் அஜ்ஞானி அதன்தான் இங்க சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வருது அப்ப இங்க நான் என்ன யார் சொல்றான் அப்படின்னு பார்த்தா நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணையில ஈடுபட்டீங்கன்னா அந்த நான்ங்கிற அகங்காரம் நம்முடைய மனதிடத்திலிருந்து வெளிப்படுகிறது ஆனா உண்மையில் நான் யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா இங்க நான்ங்கிற ஒரு தனித்துவத்தை நான் இழந்து விட்டா போதும் ஒரே நான் இருக்குது அதுதான் அந்த அறிவு ஆத்மா அவ்வளவுதான் அப்ப அந்த ஒரே அறிவு தான் நான் சொல்ல முடியும் ஆனா ஒரு நாளும் அந்த தூய் அறிவாகிய ஆன்மா தன்னை நான் என்று பிரகடப்படுத்தவே படுத்தார் ஏன்னா அப்படி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதற்கு வேறாக எதுவும் இல்லை அது யார் இடத்துல போய் நான் இருக்கிறேன்னு சொல்லும் எதுவும் சொல்லாது வெளிப்படுத்தவும் படுத்தாது அப்ப இங்க நான் இருக்கிறேன் நான் நான் சொல்றது எது அப்படின்னு நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா உண்மையில் நான் இருக்கிறேனுங்கிற அந்த ஸ்புரணம் நம்மிடத்திலே உண்டாகின்ற அந்த ஸ்புரணம் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் நடக்கிறது அப்ப அத நான் இருக்கிறேனுங்கிற அந்த ஸ்புரணம் நம்ம இடத்திலே நடக்கின்ற பொழுது கூட எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நம்முடைய விழிப்பு நிலையில் மட்டும்தான் நடக்கிறது இப்ப நான் இருக்கிறேனுங்கிற விஷயத்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க எப்பொழுதெல்லாம் எழுந்துகிட்டு இருக்கிறீங்களோ விழிப்புணர்வுகள் இருக்கிறீங்களோ அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும் அதுவே நீங்க தூங்கும் டீப் ஸ்லீப் போயிட்டா நான் இருக்கிறேன்னு அங்கே சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஏன் என்றால் அங்கு மனம் இல்லை மனம் ஒடுங்கி சரி அப்படி தூக்கத்துல தான் நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல கனவுலியாவது சொல்ல முடியுமான்னா கனவுல வேற உலகத்தை அதே மனசு படைச்சுக்கிட்டு அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்பையும் உண்மையான நான் அங்கே தெரிஞ்சிக்க முடியாது காரணம் என்ன அந்த கனவு உலகம் ஒரு கற்பனை உலகம் அப்போ அந்த கற்பனை உலகத்தில் நான் இருக்கிறேன்னு அங்கே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாயா உலகத்தில் இருக்கிறோம் அந்த மாயா உலகத்தை கற்பனையில் வாழ்கிறோம் எந்த இடத்துல கனவு உலகத்தில் அப்போ அந்த கனவு உலகத்தில் நம்ம ஒரு உண்மையான சம்பவம்லாம் நடக்கிற மாதிரியே வாழ்ந்து முடிச்சுட்டு கனவு கலைந்து எழுந்த பிறகு நனவு உலகத்துக்கு வந்துடுறோம் நனவு உலகத்தை வந்து நம்ம பார்க்கும்போது ஆஹா நான் கனவு கண்டனா எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறேன் நல்லா தூங்கிட்டேன்னு நான் சொன்னா கூட அந்த நல்லா தூங்கிட்டேன்னு சொல்ல முடிய சூழ்நிலையில் கூட ஏதோ ஒன்று அந்த தூக்கத்தினுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டு தான் இருந்திருக்கிறது அந்த தூக்கத்தை அது அறிந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றது அது எது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா அதுதான் அந்த தூய் அறிவு ஆன்மா அப்ப அப்படிப்பட்ட அந்த தூய அறிவாகிய ஆன்மா அந்த தூக்கத்திலையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது கணவனையும் அந்த கனவு பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நனவு உலகத்துல வந்து நான் கனவு கண்டேன்னு சொல்ல முடியுது கனவையே நம்ம எடுத்து மற்றவங்ககிட்ட சொல்றோம் இந்த மாதிரிலாம் நான் கனவு கண்டேன்னு சொல்றோம் அப்புறம் நான் நல்லா தூங்கணுங்க அருமையா தூங்க வந்தது ஆனந்தமா தூங்கணும்னு சொல்றேன் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் நான் வந்து நனவு உலகத்துல சொல்றேன் அப்ப எனக்கு அந்த அனுபவம் எனக்கு அந்த இரண்டு நிலையிலும் உண்டானது அப்படிங்கும் போது இன்னொரு அனுபவம் இங்க நனவு நிலையில உண்டாகுதே நனவு நிலையில என்ன அனுபவம் உண்டாகுது இந்த உலகத்தை படைத்து கொண்டு அனுபவிக்கும் நான் இருக்கிறேன் என்னுடைய சுயத்தை மறந்துவிட்டேன் இழந்து விட்டேன் அதுதான் பிரச்சனை இப்ப இந்த உலக விஷயத்துக்குள்ள வந்து நான் விவகாரத்துக்குள்ள ஈடுபட்ட உடனே என்னுடைய சுயத்தை நான் மறந்துட்டேன் அந்த மனதனுடைய சுகத்துல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறேன் அப்ப என்னுடைய சுயத்தை நான் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது ஆழ்ந்த உறக்கத்துல நிச்சயமா தெரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அங்க மனசு இல்லாத காரணத்தில போய் ஒடுங்கிடுது கனவுளையும் தெரிந்து கொள்ளவே முடியாது அப்ப கனவுல என்ன ஆகுதுன்னா ஒரு கற்பனை உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கிற மனசுக்கு புரிதல் கொடுக்கவே முடியாது ஆகவே கனவு உலகத்துல மனம் தன்னை அறிந்து கொள்ள முடியாது அப்ப மனம் எப்பொழுது தன்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா நனவு உலகத்துல தான் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அதுதான் விழிப்பு நிலை அனுபவம் அப்போ இந்த நனவு உலகத்துல எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த அறியாமை மனதிற்கு அறிவை கொடுப்பதினால்தான் அறிந்து கொள்ள முடியும் அப்ப அந்த அறியாமை மனதனுடைய அறிவு எப்படி விரிவடங்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு பரிமாணம் இருக்கிறது அப்ப நணவ உலகத்திலே இருக்கின்ற அறிவு பரிமாணம் அப்படின்னு பார்த்தா அது மனதினுடைய புரிதல் தன்மை அந்த மனம் தான் கடந்து வந்த அறிவு பரிமாணத்தை திரும்பி பார்க்கணும் நான் எந்த நிலையில இருந்தேன் நான் இப்ப எந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் இப்ப நான் எந்த நிலையில இருந்து இன்னும் அடுத்து எந்த நிலைக்கு நான் போகணும் அப்படிங்குறத மனமே தன்னுக்குள்ள இருக்கிற அந்த அஜானங்களை விசாரணை பண்ணி பார்த்து ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல்களாம் ஆராய்ந்து பார்த்து பகுத்தறிந்து அதை விவேகத்தோடு கையாளுகின்ற பொழுதுதான் ஒண்ணு புரிய வரும் அப்ப இங்க வந்து உண்மையில் இங்க வந்து போகின்ற இந்த உடலோ இந்த மனசோ இந்த உலகமோ என்னுடைய நடைமுறையில சத்தியமா இல்லை ஏன்னா நான் கனவு காணும் இது காணாம போயிடுது வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் டீப் ஸ்லீப்பு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போதும் இது காணாம போயிடுது அப்ப உலகமே இல்லை நானே இல்லை அகங்காரம் அ எப்ப நிலையில மனசானது விவேகத்தை அடைகிறது பகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அடைகிறது அப்ப அந்த நிலையில மட்டும்தான் இது விசாரணை பண்ணி பார்த்து அந்த புக்தியின் விருத்தியிலே உண்டாகின்ற அறிகிறேன் என்ற அகங்காரமும் ஒன்றாக இணையும் போதுதான் இவைகளுக்கு இடையிலே தோன்றுகின்ற மனதிலே ஒருவன் நான் அறிகிறேன் என்பதாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்று சாஸ்திரம் சொல்ல அப்ப சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த நடவு வருகின்ற பொழுது அங்கு ஸ்பரணமாகின்ற அந்த ஆத்மாவின் சன்னிதானத்திலே நான் இருக்கிறேனுங்கிற அந்த அகங்காரம் வந்து எப்படி அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் வந்து பட்டு பிரதிபிம்பித்து அது நம்முடைய மனதோடு ஒன்றிணையும் போதுதான் அது நம்முடைய சுய அகங்காரமா மாறுது நானுங்கிற அந்த தனித்துவ அகங்காரமா மைண்டை சார்ந்து மாறிக்குது ஈகோவா மாறிக்குது ஆனா உண்மையில அந்த ஈகோ மாறக்கூடாது ஏன்னா அது ஆத்மாவின் அதிஸ்தானத்தில இருக்கக்கூடிய நான் அதுதான் அந்த இருட்டில் கூட நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுது தூங்கும் கூட நான் நன்றாக உழங்கினேன் ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்ல முடியுது கனவு காணும்போது கூட நான் நன்றாக கனவு கண்டேன் என் நண்பனோடு பேசி என்னுடைய கனவுல ஒரு புலி துரத்துச்சு ஒரு நாயை துரத்துச்சு கனவு சொல்ல முடியுதுன்னா எப்படி சொல்ல முடியுது அந்த கனவுடைய அனுபவங்களை யார் கவனிச்சா யார் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா அது எல்லாமே அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே சன்னிதானத்திலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை அனுபவங்களும் அதற்கு தான் உரித்தானது ஆனா இங்க மனசு அந்த ஆத்மாவிடத்திலிருந்து தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டது அந்த கண்ணாடி துண்டு சூரியனுடைய ஒளியை வாங்கி கொண்டு என்னிடத்துல இருந்து அந்த சூரிய ஒளி வெளிப்பட்டு வீட்டிலே வெளிச்சத்தை கொடுத்தது என்று சொல்வது போல அந்த தூய அறிவினுடைய அறிவு பிரகாசத்தை மனமானது வாங்கி கொண்டு என்னுடைய அறிவினால் தான் என்னுடைய புத்தினால் இதெல்லாம் சாதிக்க முடிந்தது என்று ஆணவத்திலே ஆடுகின்றது அதைத்தான் இங்க மகான்கள் வந்து சுட்டி இதுதான் நம்ம புரிந்து வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அப்ப இந்த மாதிரி நம்முடைய அறிவாற்றல் இருக்கு அந்த பேரறிவினுடைய பிரகாசம் பிரதிபிம்பம் அந்த சித்தையும் உண்மையிலே இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று மற்ற தன்மையில ஜடத்தன்மையில இருக்குது அப்படிப்பட்ட இந்த மனதினுடைய ஜடத்தன்மையும் ஒன்றாக இணையும் போது என்னுடைய அறிவினால் தான் என்னுடைய புத்தினால்தான் இதெல்லாம் சாதிக்க முடிந்தது என்று ஆணவத்திலே ஆடுகின்றது நம்முடைய புத்திக்கே உள்ளதாக தோன்றுகிறது அந்த புத்தியையே நான் என்று ஒருவன் நினைத்துக் கொள்ளும் போது மட்டுமே அவனுக்கு அகந்தே உண்டாகிறது இப்ப மனதுக்கு எப்ப வந்து சக்தி வந்தது அந்த அறிவை பிரகாசிக்கும் போதுதான் இப்ப கண்ணாடிக்கு எப்படி அந்த வெளிச்சம் வந்தது கண்ணாடியிலிருந்து எதாவது சுயமான வெளிச்சம் இருந்ததா என்னைக்குமே கண்ணாடியிலிருந்து சுயமான வெளிச்சம் வெளிப்படவே வெளிப்படாது ஆனா அந்த கண்ணாடியிலிருந்து ஒரு வெளிச்சம் எப்படி வெளிப்பட்டதுன்னா சூரியனுடைய வெளிச்சம் அந்த கண்ணாடியில பட்டதுனால அந்த கண்ணாடியினுடைய வெளிச்சம் பிரதிபிம்பித்தது அதுல பட்டு பிரதிபிம்பித்து வெளிச்சத்தை கொண்டு வந்துருச்சு மட்டும் பிரதிபிம்பித்து வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த வெளிச்சத்தினால இந்த உலகத்தை பார்க்குறேன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்களை பார்க்குறேன் எனக்கு ஒரு இருட்டான வீடு அந்த இருட்டான வீட்டுக்குள்ளே மின்சாரம் இல்லை ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் சூரிய ஒளியை கண்ணாடியில் வாங்கி அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஒளியை பிரதிபிம்பித்து அந்த வெளிச்சத்தை போட்டு பார்த்தேன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் எனக்கு தெரியுது அப்போ எனக்கு மீடியாவா சென்ட்ரல் மீடியாவா எது ஒர்க் பண்ணுது இந்த கண்ணாடி ஒர்க் பண்ணுது எதுக்கு சூரியனுக்கும் எனக்கு வீட்டுக்கு தேவையான வெளிச்சத்துக்கும் இடையில கண்ணாடி இருக்குது அது மாதிரி இங்க மனசு அந்த அறிவுக்கும் இந்த அகங்காரத்துக்கும் இடையில நிற்குது ஏன்னா நான்கிற ஈகோ மைண்ட் ஏத்தி வச்சுக்கிட்டதுனால அந்த அறிவை தெரிஞ்சிக்காம இருக்குது அதைத்தான் எங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த தூய் அறிவாகிய சித்தையும் அறிவையும் ஜனத்தன்மையில் இருக்கின்ற மனதையும் இணைத்து ஒரு அறிவு வருது இல்லையா ஒரு புத்தி சக்தி வெளிப்படுது இல்லையா நம்ம இடத்துல அததான் வந்து சித் ஜடக் கிரந்தி அப்படின்னு சொல்லுது சித் ஜடக் கிரந்தி அப்படின்னு சாஸ்திரம் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு அப்ப ஆத்மா மனித புத்தியிலே பிரதிபலித்து பிரகாசிக்கும் போது அதனுடைய சத்து சித்து சொரூபமே புத்திக்கே உள்ளதாக தோன்றுகிறது நம்முடைய புத்திக்கே உள்ளதாக தோன்றுகிறது அந்த புத்தியையே நான் என்று ஒருவன் நினைத்து கொள்ளும் போது மட்டுமே அவனுக்கு அகந்தை உண்டாகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் எப்பொழுது நான் எனக்கு நானுங்கிற அகங்காரம் வருது அப்படின்னா அந்த சத்து சித்தருடைய சுரூபத்தை புத்திக்குள்ள பிரகாசிக்கிறத பார்த்துட்டு இந்த புத்தி என்ன செய்யுது நானும் தன்னை நினைத்துக் கொள்கிறது நான் தான் அது அப்படின்னு நினைச்சுக்குது அதனால் அதுக்கு வந்து அகந்த வந்துடுது அந்த நிலையில் தான் அவன் நான் வேறு நான் காணுகின்ற இந்த உலகம் வேறு என்று எண்ணுகின்றான் அதுதான் இந்த மனதனுடைய இருமைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா மனசு வந்து இந்த மாதிரி ஏன் இருமைகளை கற்பித்துக் கொள்வது அப்படின்னா அந்த பிரகாசத்தை வாங்கி இது வெளிப்பட்ட விஷயத்துல போய் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுடுது நான் வேறு அது அந்த பிரிவினையை மனதை உண்டாக்கிக் கொள்கிறது ஏற்றி வைத்துக் கொண்ட பல்வேறு எண்ணங்களுடைய அடிப்படையிலே புத்தி தன்னை அவ்வாறு கற்பித்துக் கொள்கிறது அதனால் இந்த உலகத்திலே உள்ளதை உள்ளபடி உணர முடியாமல் ஒவ்வொருவனும் தனக்கே உரிய தன் எண்ணங்களுக்கு ஏற்ற உலகத்தை உருவாக்கிக் கொள்கின்றான் அப்போ அதன் காரணமாகத்தான் அவனவன் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகமானது ஒருவனுக்கு சந்தோஷமாகவும் மற்றொருவனுக்கு துக்கமாகவும் காணப்படுகின்றது அப்ப ஒரே உலகம் தான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதே உலகம் ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது ஏன் அது அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய அடிப்படையிலே தான் அது நடக்கிறது அப்ப இதை நம்ம நன்றாக உள்வாங்கி புரிந்து வேண்டும் ஏன்னா இது வந்து சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக இந்த உலகம் வந்து அவரவர்கள் மனம்தான் படைக்குது அப்படிங்கிறத ஏன் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுது அப்படின்னா அந்த அனுபவங்களை நம்ம கண் கூட பார்க்குறோமே ஒருத்தனுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய உலகம் ஒருத்தனுக்கு துக்ககரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை தான் அப்போ இங்கே நம்ம மனம் சார்ந்த வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட மனோபாவத்தில் வாழுகின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம சுயவிச்சாரம் பண்ணித்தான் நம்ம விடுதலை ஆக முடியுமே தவிர அந்த விவேகத்தை அடையாம மனதிற்கு ஒரு நாளும் நம்ம விடுதலையை கொடுக்க முடியாது அப்போ ஆத்ம ஞான விசாரத்தினால் தான் அஜானம் அழிந்த மனதிற்கு தன்னை நான் என்று தனித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த ஜீவபாவம் அழிந்து ஆத்மஸ்வரூபம் ஒன்றே விளங்குவதனாலே அந்த மனம் மட்டுமே பூரண விடுதலையினால் ஆனந்தத்தை அடைகிறது அப்போ இந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை எந்த மனம் விடுதலை அடைந்து அனுபவமாக்குகிறதோ அதுதான் அங்க ஆனந்த நிலை அதுதான் இங்க சச்சிதானந்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது அப்ப அந்த நிலையை அனுபவத்திலே உணர்வது ஒன்றுதான் இங்கு நம்ம உடல் எடுத்து வந்ததனுடைய முக்கிய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது ஏன்னா அரிதான மனித உடல்ல நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது அதை நம்ம அனுபவம் ஆக்குவதற்காகத்தான் இந்த மனித உடலே கிடை அந்த மனித உடலை நாம அந்த ஆத்மாவை அனுபவமாக்க பயன்படுத்தாமல் மிருகம் போலவே மற்ற காரியங்களில ஈடுபட்டு அழிந்து போவதனாலே ஒரு பிரத்யேக உடல் கிடைத்தும் பயனற்று வீணாக்கி விட்டோம் என்றுதான் நீங்க சாஸ்திரம் நமக்கு உணர்த்த வருகிறது ஏன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மிருக வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் இங்க அறிவு விரிவுல தான் தவிர மற்றபடி உங்களுக்கு சுகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் சுகம் வந்து மிருகத்துக்கும் இருக்கு மனுஷனுக்கும் இருக்குது இல்ல இப்போ உடல் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கணும்னா நீங்க வந்து மனிதப் பிரிவைக்கு வர வேண்டியதே கிடையாது மிருகப்பிரவையிலேயே நீங்க உடல் சுகத்தை அனுபவிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மனிதன் விரும்புறா எனக்கு காமம் நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த அந்த விஷய சுகங்களை மனிதன் வந்து மிருகத்திலேயே அனுபவிக்க முடியும் அப்போ மிருக உடம்பே வச்சுக்கிட்டு அனுபவிக்கலாமே அதுக்கு மனித உடல் தேவையில்லை ரெண்டாவது மனித உடல்ல இன்னும் கொஞ்சம் சிரமம் இருக்கு மனித உடல்ல வந்துட்டா உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது இல்லை வாழ்ந்தாகணும் அப்புறம் அதுக்கு உண்டான உழைக்கணும் மிருகங்கள்லாம் அந்த வேலையும் இல்லை நீங்க ஆ வேலை வேலைக்கு எது கிடைக்க சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உடல் புணர்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு சுகபகமா வாழ்ந்துட்டு உடம்பு விட்டுட்டு போகலாம் என்ன கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் கஷ்டமா இருக்கும் உடம்பு எடுக்கிறதுனால அதே சாப்பாடு தான் மனித பிறவிலையும் கஷ்டமாக தான் இருக்குது உழைச்சத்தான சாப்பாடு அப்போ மனிதன்னு வேலைக்கு போனா சோறு வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தா சாப்பாடு கிடைக்கும் கிடைக்காது அப்ப எப்படி பார்த்தாலும் உழைக்கணும் இல்லையா அப்ப அந்த உழைப்புங்கிறது நீங்க மனித உடல்ல உழைச்சாலும் தான் சோறு கிடைக்கும் மிருக உடல்ல உழைச்சாலும் சோறு கிடைக்கும் அதனால எதுக்கு நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கிற சுகங்கள் எல்லாமே ஐந்து ஐந்து புலன்கள் கொண்ட மிருகத்திடமே இருக்கிறது அத்தனை சுகங்களும் மிருகத்திடமே இருக்கிறது அப்ப மனித உடல்ல வந்து தான் அந்த சுகத்தை அடையணுங்கிற அவசியமே கிடையாது அப்ப நம்ம அத்தனை சுகபோகங்களையும் நம்ம மிருகத்திலேயே அனுபவிக்கலாம் தேவையில்லாம மனித உடலுக்கு வர வேண்டியதே கிடையாது அப்ப எதற்காக நம்ம மனித உடலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மனித உடலின் மகத்துவமே அந்த பிரத்யேக பகுத்தறிவு தன்மை அறிவு பரிமாணத்தின் படிநிலைகளிலே மனிதன் ஆறாம் அறிவு பரிமாணத்துக்கு வந்திருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமே அவனுடைய சிந்தனா அந்த சிந்தனா வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது நல்லது கெட்டதை பகுத்து பிரித்தறிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பிரித்து புரிந்து மனிதன் ஒருவன் மட்டும்தான் அந்த உயரிய நிலையை அடைகிறான் பிறவா பெருநிலையை அடைகிறான் மனித பிரவியில வந்ததன் நோக்கத்தை முழுமைப்படுத்துகிறான் அவர்கள்தான் ஜீவன் ஞானிகள் என்பதாக இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கப்படுகிறது மற்றபடி நம்ம வந்து மனித உடம்புல வந்து எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போறதுக்கும் மிருகங்கள் வந்த மிருக உடல்ல வந்து எல்லா சுகபோகங்களும் அனுபவிச்சுட்டு உடம்பு விட்டு போறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அதுங்களுக்கும் எல்லாமே கிடைக்குது இல்லை என்ன கிடைக்காம இருக்குது விதவிதமா கிடைக்கிது அதுங்களுக்கு உடம்பெல்லாம் கூட இப்ப அதனால மனிதர்கள் விட மிருகங்கள் வந்து சிறப்பாகவே வாழுகின்றன பறவைகள் சிறப்பாக வாழுகின்றன இயற்கையோடு ஒன்றி வாழுகின்றன இன்பமாக அவைகளும் வாழுகின்றன அவைகளுக்கும் மரணம் என்பதை தடுக்க முடியாது மனிதனுக்கும் மரணம் என்பதை தடுக்க முடியாது அது மாதிரி மரணத்திலையும் துர்மரணம் என்பதும் தடுக்க முடியாது மிருகங்கள் தடுக்க முடியாது இப்போ மிருகம் வந்து ஒரு மிருகத்தினால வேட்டையாடி கொல்லப்படுவதை நம்ம கண்கூட பாக்குறோம் துர்மரணம் என்று சொல்றோம் ஆனா அது மிருகத்துக்கு மட்டும்தான் நிகழ்தா மனிதனிடத்திலையும் துர்மரணங்கள் நிகழ்ந்ததை நம்ம பாக்குறோம் இல்லையா ஏன்னா மனிதனம் எத்தனை பேர் விபத்துல அடிபட்டு இறக்குறாங்க எத்தனையோ அசம்பாவிதங்கள் இறக்குறாங்க இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மனிதனிடத்திலையும் நடக்குது அப்ப இங்கு ஜனனமும் மரணமும் உடல் சார்ந்து வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கு அனுபவங்களும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கு அப்ப ஐந்தறிவு மிருகம் வரைக்கும் நம்ம அனுபவிக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் மனித தன்மைக்குள்ளேயும் மிருகத்துக்குள்ளயும் ஒரே மாதிரி இருந்தாலும் மனித உடலின் மகத்துவம் என்று நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா அது பிரத்யேக பகுத்தறிவினுடைய சிறப்பில் தான் காணப்படுகிறது அதுதான் ஆறாம் அறிவு பரிமாணம் அப்போ அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துல மனிதன் வந்து தன்னை யார் என்று விசாரித்து அறிகின்ற பொழுது அஜானத்தினாலே நான் இந்த மனதையும் புத்தியையும் எனதாக பாவித்து கொண்டு என்னுடைய அந்த அறிவாற்றல் எனக்கே உரித்தானது என்ற அகங்காரத்தில் ஆடிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவது மூடத்தனம் முட்டாள்தனம் என்று யார் ஒருவன் அவன் மட்டும்தான் அந்த மனதிற்கு விடுதலையை வாங்கி கொடுக்கின்றான் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனதிற்கு விடுதலை வாங்கி கொடுக்காமல் அந்த மனம் போன போக்கிலேயே போய் அந்த மனம் போன வாழ்க்கையே வாழ்ந்து மரணத்தை அடைகிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே சிக்கிக்கொண்டு சுழல்வார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உடலும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அந்த உடல் வந்து மனித உடலே கிடைக்குமா அப்படின்லாம் அடுத்த பிறவில சொல்ல முடியாது ஏனென்றால் மனதனுடைய ஆசா பாசங்கள் கேட்ட உடலும் மாறித்தான் அமையும் எப்பொழுது மனித உடல் வந்து மகத்தான இந்த விடுதலை அடையுது மனசு அப்படின்னா அந்த மனதனுடைய அயர் பிளாட்ஃபார்ம் குள்ள ஆகணும் அதுதான் ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்து இந்த விசாரணைக்குள்ள வந்து அந்த மனதனுடைய விவேகம் வந்து தன்னை யார் என்று அறிந்து கொள்கின்ற நிலையில நிற்கும் போது மட்டும்தான் அது கீழ்நிலைக்கு போகாது அதுக்கப்புறம் அது கீழ்நிலைக்கு போகாது அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு தான் இங்க வந்து உயர் பரிமாண நிலைங்கன்னு சொல்றோம் ஆறாம் அறிவனுடைய சிறப்பே என்னன்னா பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளுகின்ற நிலை ஆனா நம்ம பொதுவா சொல்லிக்கிறோம் நம்ம பேசும்போது பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்னா மனிதன் என்றவன் ஆறாம் அறிவு படைத்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எந்த அடிப்படையில் சொல்றோம் அந்த மனதை கொண்டு இது அதை பிரித்து பகுத்து புரிஞ்சுக்கிட்டா அது ஆறாம் அறிவு தன்மைன்னு நம்ம சொல்லிக்கிறோம் அது நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அடிப்படையில இது பேனா இது பென்சில் அப்படின்னு புரிந்து கொண்ட அடிப்படையில் ஆறாம் அறிவு தன்மைன்னு நம்ம சொன்னாலும் ஆனால் அந்த பேனா பென்சில தெரிந்து கொண்டதுனால என்ன பெருசாவை நம்ம சாதிச்சுட்டோம் ஒண்ணும் சாதிக்க முடியாது ஏன்னா இந்த பேனா பென்சில மிருகங்கள் கூட தெரிஞ்சுக்கும் ஒரு நாயை வந்து பாருங்க இது பேனா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியான கேட்டுக்கும் ஆனா அதுக்கு பேச தெரியாது நம்மள மாதிரி ஆனா கேட்டுக்கிட்ட பிறகு ஒரு நாள் அந்த நாய்கிட்ட நீங்க அந்த பேனாவை எடுத்துட்டு வான்னு சொன்னா போய் அதை எடுத்துட்டு வரும் அப்ப அந்த பேன அப்படிங்கறத நாய்க்கு கூட தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா அதுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது அப்ப மிருகத்துக்கும் அந்த புரிதல் இருக்கு மனிதனுக்கும் அந்த புரிதல் இருக்குன்னா மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பேச்சாற்றலும் சிந்தனா சக்தியும் தான் சிறப்பா இருக்குது அப்ப இந்த ரெண்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறத வைத்துக்கொண்டு நம்ம விவேகத்தினாலதான் நம்ம வந்த வேலையை முடிக்க முடியுமே தவிர மற்றபடி இது ரெண்டையும் நம்ம வைத்துக் கொண்டு மிருகம் போல வாழ்றதுனால ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது என்று ஞானிகள் இங்கு நமக்கு அறிவுறுத்த வருகின்றார்கள் அந்த நிலையில் இந்த அறிவு பரிமாணத்தின் படிநிலைகளில் பகுத்தறிவு கொண்டவனாக உயரக்கூடிய ஒரு உன்னத பிறவியாக இந்த மனித பிறவி பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட மனித பிறவியின் மகத்துவத்தை அறிந்து கொண்ட மனிதன்தான் இந்த வாழ்க்கை பயணத்தின் இறுதி நிலை என்ன என்பதையும் அறிய முடியும் என்பதாக இந்த சாஸ்திரத்தினுடைய இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் சுட்டி காட்டுகின்றது ஸ்லோகம் ஜீவகா சர்வ மலம் நாத்வா நாதா தஸ்டேதி முக்கிய தி இப்ப இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா ஆத்மா எப்போதும் எந்த விதமான விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது ஆனால் இந்த புத்திக்கோ இன்றைக்குமே தானாக உள்ள அறிவு என்றுமே கிடையாது அப்படி இருந்தும் நான் என்னும் மனோபாவத்துடன் அந்த அகங்காரத்துடன் இந்த ஜீவனே எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்கிறேன் நான் செய்கின்றேன் நான் பார்க்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்ற பாவத்தினாலே மிகுந்த மோகம் அடைகின்றது அப்ப இந்த மோகம் யாருக்கு உண்டாகின்றது அப்படின்னு பார்த்தா அந்த மனதிற்கு உண்டாகின்றது காரணம் அந்த ஆத்மாவிற்கு எந்தவித விகாரமும் கிடையவே கிடையாது அதைத்தான் இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர் போதோன ஜாத்வி ஜீவக சர்வ நாத்வா நாதா அப்போ ஆத்மாவுக்கு இருப்பு என்ற ஒரு தன்மை தவிர வேறு ஒன்றும் அங்கு அவசியம் இல்லை நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பில் அந்த ஆத்மா இருந்து கொண்டே இருக்கின்றது மேலும் அதனுடைய மகத்துவம் என்ன எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவாகவும் அது இருக்கின்றது அதுதான் சச்சிதானந்தம் என்று சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த சச்சிதானந்த தன்மையில இருக்கின்ற அந்த ஆத்மாவிடத்திலே எந்த குணபேதங்களும் இல்லை எந்த குணங்களும் இல்லை அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு ஆத்மாவை விளக்கவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட எந்த குணங்களும் இல்லாததால் அது எந்த ஒரு விவகாரங்களையும் விவகாரங்களையும் அடைவது கிடையாது ஆனால் இந்த புத்தி இருக்க நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய தொகுப்பு மனசுன்னு சொல்றோம் மனசு வந்து எப்படி நம்ம உண்டாகுது பலவேறு எண்ணங்களுடைய தொகுப்பு அப்போ நம்ம இடத்துல மனம்ங்கிற ஒரு விஷயம் விரிவடைந்து அந்த தொகுப்புல எப்படி புரிஞ்சுக்கிறோம் இது பேனா இது பென்சில் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஏற்றி வைக்க அந்த பகுத்து பிரித்து அதையெல்லாம் நம்ம தொகுத்து கடைசியில் எங்கே வச்சுக்கிறோம் சித்தத்துல சேகரித்து வைத்துக் கொள்கிறோம் அப்ப இது மாதிரி நம்முடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற மனதினுடைய பரிமாணம் இருக்கு இல்லையா படிநிலைகள் இருக்கு இல்லையா அதுல நாம மேலோங்கி வந்துட்டாலும் கூட இந்த விகாரங்கள் எல்லாம் அந்த மனதிற்கும் புத்திக்கும் உரித்தானதை தவிர அது ஆத்மாவிடத்திலே இல்லவே இல்லை காரணம் என்னன்னா ஆத்மாவிடத்திலே அந்த சுயம்பிரகாச ஒளி மட்டும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது அவ்வளவுதான் அப்ப அப்படிப்பட்ட அந்த சுயம்பிரகாச ஒளிய சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளியை ஒரு கண்ணாடி எப்படி வாங்கி பிரதிபிம்பித்து விட்டு அந்த கண்ணாடி அந்த ஒளி தனக்கே உரித்தானது என்று கருதி கொள்கிறதோ அது போல இங்கு நம்மிடத்திலே உள்ள மனமும் புத்தியும் என்ன பண்ணுதுன்னா அந்த தூய அறிவு பிரகாசத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கும் இது எனக்கே உரித்தானது என்பதாக அகங்காரம் கொள்கிறது அப்ப இங்கதான் அந்த அறிவற்ற ஜன பொருளாகிய மனசு ஒரு அறிவு மாறுகின்றது பிரகாசிக்கின்றது ஆனால் அந்த மாதிரி அறிவுப்பொருளாக அது பிரகாசிப்பதனுடைய அடித்தளத்திலே என்ன இருக்குதுன்னா ஆத்மா இருக்கிறதுனால தான் அதுக்கு வேல்யூ அப்ப இங்க மனசுக்கே ஒரு மதிப்பு எப்ப வருதுன்னா புத்திக்கு ஒரு மதிப்பு எப்ப வருதுன்னா ஆத்மா இருக்கிறதுனால தான் அதுக்கு மதிப்பு ஒரு கண்ணாடிக்கே அந்த வெளிச்சத்தை பிரதிபிம்பிக்கின்ற அந்த விசேஷத்தன்மை எப்பொழுது வருதுன்னா சூரியன் இருக்கிறதுனால தான் சூரியனுடைய சுய பிரகாச ஒளி வந்து அந்த கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கவில்லை என்றால் அந்த கண்ணாடியில இருந்து ஒளி வரவே வராது அப்ப ஒளியே வராத கண்ணாடிக்கு என்ன மகத்துவம் இருக்க முடியும் ஒரு மகத்துவம் இல்லை அப்ப அந்த கண்ணாடியில சூரிய ஒளி பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால அந்த கண்ணாடியை எடுத்து நம்ம கையாளுவதற்கு சௌரியமாக இருக்குது அதன் வழியா ஒரு வெளிச்சத்தை போட்டு ரூம் குள்ள பார்க்க முடியுது மின்சாரம் இல்லாத ஒரு வீட்டுல அது மாதிரி இங்க அறிவே இல்லாத மனிதன் ஜடமாகிய மனிதன் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே அதனுடைய பிரகாசத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற மனதை கொண்டவனாக புத்தியை கொண்டவனாக விளங்கி கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட இந்த மனிதன் இந்த மனதையும் புத்தியையும் தனக்கே உரித்தானதாக அகங்காரத்திலே ஆடுகின்றான் தன்னுடைய ஆற்றலாக கருதுகின்றான் என்னால் தான் இதெல்லாம் நடக்கின்றது என்று இருமாப்புக் கொள்கின்றான் அதைத்தான் அப்ப ஆத்மாவின் ஒரே குணமாகிய ஞானத்தை அந்த தூய அறிவை ஜீவனானவன் அதாவது புத்தியிடம் இருப்பதாக பாவித்து நான் இதை அறிகிறேன் அதை அறிகிறேன் என்று கருதும் போதுதான் அங்க சித்தாகிய அறிவு அம்சமும் ஜடமாகிய இது அது என்று பிரித்தறியக்கூடிய அந்த அம்சமும் கலந்தே இருப்பதினாலே அதை சித் ஜடக் கிரந்தி என்று சாஸ்திரம் அழைக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சித் ஜடக் கிரந்தின்னா இணைந்து ஒரு சிக்கலை உண்டு பண்ணுது அறிவும் ஜடமும் அங்க இணையுது அந்த அறிவும் ஜடமும் இணைகிறதுனால அங்க வந்து ஒரு கிரந்தின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிக்கல் உண்டாயிடுது அதுதான் மனதுக்கு உண்டான சிக்கல் அப்ப இந்த சித்தம்சமும் மற்றும் நான் எனும் இருப்பாகிய சத் அம்சமும் உடலோடு போய் சம்பந்தப்பட்டு அந்த ஆன்மாவானது அந்த மனதிலே பட்டு பிரதிபிம்பிக்கின்ற அந்த ஆற்றலை கொண்ட மனசு என்ன பண்றது தன்னை குறுக்கிக்கொண்டு அந்த அகங்கார அறிவை தன்னுடைய அறிவாக பாவித்து கொண்டு ஆணவத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலை உண்டாகும் போது இங்கு உண்மை என்னன்னா அந்த அறிவே வந்து குறுகி விட்டது சுருங்கி விட்டது அதனால சிக்கி என்பதாக இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்தவர்கள் கூட அப்படித்தான் கருதுகிறார்கள் ஏன்னா இப்ப நான் வந்து வந்து உடம்புக்குள்ள இருக்கிறேன் அதனால என்னுடைய அறிவாற்றல் குறைந்து கிடைக்கிறது நான் சுருங்கி கிடக்கிறேன் ஆனா நான் பெரிய பரந்த அறிவாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பார்க்கிற மைண்டு மைண்டினுடைய பிளே அது இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிரதிபிம்பம் தான் இங்க படுதே தவிர அறிவு எந்த ஒரு விவகாரத்துக்குள்ளையும் வர்றதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நாம இந்த தனித்துவமான இந்த உடலோ மனமோ நம்மளுதுங்கிற அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம உடலற்ற நிலையில அந்த தூய் அறிவாக எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டவர்கள்தான் இருக்கிறோம் அது தெரியாததுனால நாம இந்த பவுண்டரிக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டு தன்னை குறுக்கிக்கொண்டு தன்னை ஜீவாத்மா என்பதாக சொல்லிக் கொள்கிறோம் எனக்கு வேறாக வெளியே பரமாத்மா ஒருவன் இருக்கின்றான் என்பதாக சொல்லிக் கொள்கின்றோம் அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மா தன்மை நம்மிடத்திலே எவ்வாறு புகுந்து விட்டது என்றால் இது போன்ற இருமைகளினாலே உண்டாக்கப்பட்டது மனமானது இந்த உடலோடு தன்னை பந்தப்படுத்தி கொண்டு குறுக்கி கொள்ளும் அதுதான் தனக்கே உடுத்தானதாக பாவித்துக் கொள்கிறது இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா திருப்பி அதையே கண்ணாடி ஓமானத்துக்கு போகலாம் இப்ப சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெளிச்சப்படுத்தி காட்டுது இப்ப சூரியனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்கு இந்த பூமி பந்துல பட்டு பூமியினுடைய எல்லா பகுதிகளும் வெளிச்சத்துல காட்டி ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெளிச்சத்தை கொடுக்கின்ற அந்த சூரியனுடைய ஒலிக்கதிரை கொஞ்சோண்டு வாங்குதல்ல இந்த கண்ணாடி ஏன் கொஞ்சூண்டு வாங்குது கண்ணாடினுடைய உடல் சின்னது கண்ணாடி அளவுல குறுகி கீழே உடஞ்சி கிடக்குது அந்த கண்ணாடி துண்டுல அந்த சூரியனுடைய கொஞ்சூண்டு பிரகாசம் பட்டு அந்த கொஞ்சூண்டு பிரகாசம் பிரதிபிம்பித்து அந்த ரூம்குள்ள போய் வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சத்தை காட்டுது அப்ப என்ன நினைச்சுக்குது இந்த கண்ணாடி எனக்கு இவ்வளவுதான் சக்தி என்னுடைய ஒளியாற்றல் இவ்வளவுதான் என்னால் எவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த கண்ணாடிக்கு தெரிஞ்சுக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் புரிதலுக்காக சொல்ல வர அந்த கண்ணாடி வந்து அந்த வெளிச்சத்தை பரப்புகிட்டு எனக்கு இவ்வளவுதான் சக்தி நினைச்சுக்குது ஆனா உண்மையிலே சூரியனுடைய ஒளி சக்தி அந்த கண்ணாடியில் படுற அளவு தான் இருக்குதா யோசனை ஒலிக்கதிர்கள் அந்த கண்ணாடியில படுற சக்தி அளவா இருக்கு இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை அப்ப உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய ஒலி கதிர்களை கொஞ்சோண்டு இந்த கண்ணாடி வாங்கிக்கிட்டு பிரதிபிம்பிச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளவுதான் சக்தி இந்த கண்ணாடி நினைத்துக் போல புரிதலுக்காக சொல்றேன் கண்ணாடி நினைத்துக் போல இங்கு நாம் என்ன பண்றோம் அந்த தூய் அறிவினுடைய அறிவு பிரகாசத்தை இந்த உடலிலும் மனதிலும் வாங்கி பிரதிபிம்பித்து கொண்டு எனக்கு இவ்வளவுதான் அறிவு அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோம் அதை நினைத்து கொண்டே இந்த அகங்காரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கொஞ்சோண்டு அறிவை நான் பிரகாசிக்கிறதுலையே என்னுடைய அகங்காரம் எப்படி இது என்னுடைய திறமை அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்குது இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருது இந்த பொருளை நான் தான் கண்டுபிடிச்சேன் இது என்னுடைய திறமை என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்புறம் அதுக்கு எனக்கு வந்து பேட்டன் ரைட்ஸ் வேற வாங்கிக்கிறேன் அப்புறம் நான் தான் அந்த விஞ்ஞானின் பேரை வேற போட்டுக்கிறேன் அப்ப இந்த மாதிரி நான் ஒரு விஞ்ஞானிங்கிற பேரை போட்டுக்கிறேன் அதனுடைய பெருமை என்னதுன்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கிறேன் இவ்வளவு திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய என்னுடைய அறிவாற்றல் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கருதுறேன் ஆனா உண்மை என்ன அத்தனை கண்டுபிடிப்புகளும் என்னுடைய மனதில பட்டு பிரதிபிம்பத்தினால வெளிப்பட்டதா இருந்தாலும் உண்மையில என்னுடைய அறிவாற்றல் அந்த உடலுக்கே உரித்தான அவ்வளவுதானா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா கிடையவே கிடையாது அது எல்லகற்ற அறிவு அந்த எல்லகற்ற அறிவு பிரதிபிம்பிக்கின்ற இந்த சிறிய உடலின் மூலமாக சிறிது வெளிப்படுத்தி விட்டு அகங்காரத்தில் ஆடிக்கொள்கிறது அந்த கண்ணாடி சிறிய வெளிச்சத்தை பரப்பிவிட்டு இது என்னுடைய வெளிச்சம் என்று கூறிக்கொள்வது போல இங்கு மனிதன் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் கூறிக்கொள்கின்றான் ஆனால் உண்மையிலே அந்த குறுகிய உடலின் மூலமாக பிரதிபிம்பிக்கின்ற அந்த சக்திக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்றால் அந்த உடல் கடந்த அந்த உணர்வுக்கு அந்த தூய் அறிவுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும் அதுக்குத்தான் சூரியனுடைய பிரகாசத்தை கம்பேர் பண்ணிக்கணும் சூரியனுடைய பிரகாசம் எப்படி பூமி பூரா பட்டு வெளிச்சத்தை உண்டாக்குகின்றதோ அதுபோல அந்த பேரறிவின் பிரகாசம் எதனுள் அடக்க முடியும் எதனுள் நம்ம கொண்டு போய் ஒடுக்க முடியும் அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரமாண்ட அறிவு அகண்ட அறிவு அகண்டாகார அறிவு அந்த எல்லையற்ற பரமனை ஒரு சிறிய உடம்புக்குள்ளே கொண்டு வந்து குறுக்கிக்கிட்டு அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்றது நம்முடைய மனமை நம்முடைய அஜ்ஞானம் அப்படிப்பட்ட மடமையும் அஜ்ஞானமும் நம்மிடத்திலே நம்முடைய உடல் சார்ந்து மட்டும் இல்லை வெளியிருக்கிற ஜடப்பொருள் சார்ந்தும் இருக்கிறது ஜடப்பொருள் சார்ந்தும் இருக்கிறதுங்கிறது எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ அந்த பேரறிவின் பெரும் பவித்திரத்தை ஒரு சிறிய ஒரு உலோகத்துக்குள்ளே கொண்டு போய் ஒடுக்கி இதுக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிது பாருங்கள் மனசு அது எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம் அந்த எல்லையற்ற பரமாத்மாவை ஒரு சிறிய உலோக உருவத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இதுதான் கடவுள் என்பதாக பாவித்து கொண்டு அதற்கு கொடுக்கின்ற மனம் மயங்குகின்ற ஒரு மயக்கத்தை சாஸ்திரம் எப்படிப்பட்ட ஒரு அறியாமையாக இங்கே சுட்டி காட்டுது ஏன்னா அதனுடைய பிரம்மாண்ட தன்மையை ஒடுக்க முடியாது அடக்க முடியாது அதை போய் நீங்கள் ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்து பார்க்கறது மனிதனுடைய புரிதல் தன்மை அறிவற்ற தன்மை அஜ்ஞான நிலை அவன் மனிதனே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது ஏன் அப்படி சொல்லுதுன்னா ஏன்னா மனித உடலில் வந்த மிருகம் மனித உடலில் வந்த ஒரு மிருகம் ஏன்னா மனித அறிவினுடைய சிறப்பம்சமே என்னன்னா பகுத்து பெருத்தறியக்கூடிய ஆற்றல் மூலமாக இந்த டிஃபரன்ஸை பார்க்கணும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட சக்தியை கொண்டு போய் இந்த சிறுய விஷயத்துல ஒடுக்குறதா என்ன ஒரு அஜ்ஞானம் என்ன ஒரு அறியாமை அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரணும் அவன்தான் மனிதன் அவன்தான் மனிதனின் மகத்தானவன் அப்ப அப்படிப்பட்டவன் தான் ஞானி அவன்தான் இங்க யோகி அவன் இங்க வந்து ஜீவன் அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் அதைதான் சாஸ்திரம் சொல்லி என்ன சொல்லுது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு போய் ஒரு சிறிய விஷயத்துக்குள்ள அடக்கி பார்க்கிறியே அவ்வளவு பிரமாண்ட சூரிய ஒளியை போய் ஒரு சிறிய கண்ணாடி துண்டுல பட்டு பிரதிபிம்பிக்கிறத வச்சுக்கிட்டு அந்த சூரிய ஒளியை அவ்வளவுதான் சொல்லி அடக்கி பார்க்கிறாயே அது எவ்வளவு ஒரு அஜானம் அது மாதிரி இங்கு அந்த அறிவாற்றலை இந்த உடலைக்குள்ளே வைத்துக் கொண்டு அடக்கி பார்க்கின்ற அறியாமையை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட அந்த உடலுக்கு உரித்தானவன் நீ கிடையாது அந்த மனதிற்கு உரித்தானவன் நீ கிடையாது அந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட அந்த எல்லையற்ற பேரறிவாளன் நீ அப்படின்னு சாஸ்திரம் இங்க நம்மளுடைய யதார்த்தத்தை நம்முடைய உண்மைத்தன்மையை நம்முடைய சொரூபத்தை சுட்டி அப்ப இதை நம்ம எந்த அளவுக்கு விசாரம் பண்ணி புரிந்து கொள்கிறோம் நம்முடைய மனம் சார்ந்ததான் அதுவங்க இருக்கிறது ஏன்னா இங்க மனசுக்குத்தான புரிதல் வரணும்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வாடத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமே பகுத்தறிவின் சிறப்பு தான் விவேகம் அந்த புத்தி சக்தியினுடைய விரிவைத்தான் இங்க விவேகம்னு சொல்றான் அப்ப அந்த விவேகத்தினுடைய சிறப்பு என்னன்னா மிருகத்திலிருந்து மனிதன் மேம்பட்டவனாக இருக்க வேண்டும் மிருகம் போன்றே வாழ்வதல்ல மனித வாழ்க்கை அப்ப இங்க அந்த மாதிரி ஒரு மேம்பட்ட தன்மைக்குள்ள வந்தா அந்த விவேக சக்திய எதற்காக எனக்கு கிடைத்திருக்கிறது எதற்காக இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது அப்ப இந்த மனித உடலின் மகத்துவம் என்ன இப்படி கிடைத்த இந்த மனித உடலை வைத்துக்கொண்டு நான் எதை அறியாததை அறிந்து கொண்டேன் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போதுதான் அத்தனை விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அந்த புரிதல் இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமாக மேலங்கும் போதுதான் அந்த மனிதருக்கு விடுதலை கிடைத்து அந்த தூய் அறிவாக நாம் பிரகாசிக்க முடியும் இல்லைன்னா அந்த மனசு எதையாவது உன்ன பிடிச்சிக்கிட்டு அதை சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாயிக்கொண்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல சிக்கிக்கொண்டே இருக்கும் அதைத்தான் இங்க சொல்றாரு இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி அதற்கு எதுவுமே இல்லை ஆனா புத்தேர் போதோன ஜாத் அந்த புத்தியினால மனிதன் எத்தனையும் கற்பித்துக் கொண்டு அவன் நான் அறிகிறேன் நான் செய்கின்றேன் என்று தன்னுடைய அகங்காரம் அமகாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டு விவகாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் அப்படி விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் கூட அந்த சிறிய அறிவை சிற்றறிவை தனதுடைய அறிவாக பாவித்து கொள்கிறான் அப்படிப்பட்ட சிற்றறிவு கூட அவனுக்கு சொந்தமானது இல்லை அந்த உடலுக்கு சொந்தமானது இல்லை அந்த மனதிற்கு சொந்தமானது இல்லை அந்த சிற்றறிவு கூட அந்த பேரறிவின் பிரதிபிம்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் இந்த சிற்றறிவு நினைச்சுக்கிட்டு அதுதான் நம்முடைய அறிவாற்றல் என்பதாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அஜானத்தையும் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்ப புத்தி எனப்படுவது ஆத்மாவின் சன்னிதானத்தில் உருவாகும் ஒரு அந்தக்கரண விருத்தி அப்ப அந்த அந்தக்கரண விருத்தியை வைத்துக் கொண்டு ஒருவன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று கூறும்போது அந்த சித்தனுடைய அம்சம் ஒரு சிற்றறிவாக குறுகி விடுவது போல காணப்படுகிறது அப்படி குறுகி விடுவது போல காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால் அந்த மனமும் உடலும் காரணமாக இருக்கின்றது அப்ப ஜடம் எப்போதும் ஜடமாகவே தான் இருக்கிறது ஆனால் அந்த ஜடம் தன்னை ஜடம் என்று ஒரு நாளும் உணரவே முடியாது ஆனால் அந்த ஜடத்தன்மையிலே ஒரு அறிவு பட்டு பிரதிபிம்பித்து பிரகாசிக்கும் போது அந்த ஜடத்தன்மையானது உணர்வுத்தன்மைக்கு மேலோகுகின்றது அந்த உணர்வுத்தன்மைக்கு அது மேலோகுகின்ற அந்த நிலைப்பாட்டிற்குத்தான் இங்கு மனித பரிமாணத்திலே பகுத்தறிவு பரிமாணமாக ஆறாம் அறிவு பரிமாணம் கிடைத்திருக்கின்றது அப்ப அந்த ஆறாம் அறிவு பரிமாணத்தை கொண்ட மனிதன் ஜடத்தன்மையிலே பிரகாசிக்கின்ற அந்த அறிவு ஜடத்திற்கு உரித்தானது அல்ல அது அந்த உணர்வுக்கே உரித்தானது என்று உணர்வதற்காகத்தான் இந்த பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மட்டும்தான் விருத்தியிலே ஜடமான மனிதருக்கும் அந்த அறிவாகிய ஆத்மாவுக்கும் இடையிலே நான் இருக்கின்றேன் நான் அறிகின்றேன் என்ற ஒரு தவறான எண்ணம் உருவாகி அதன் காரணமாக மனிதன் அந்த பேரறிவை உணராமல் அந்த சிற்றறிவை தன்னுடையது என்பதாக பாவித்துக் கொள்கின்றான் அந்த அறிவிலேயே மயங்கி அழிந்து போகின்றான் என்று சாஸ்திரம் இங்கு விளக்கம் கொடுக்கிறது அப்ப இதற்கு எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஆதிசங்கரார் அப்படின்னா ஒரு அருமையான ஓமானத்தை எடுத்துக்கிறாரு ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டில் உள்ள அந்த இரும்பு வந்து ஜடம்தான் அந்த இரும்பு வந்து ஒரு ஜடப்பொருள் தான் ஆனால் அந்த ஜடப்பொருளாகிய இரும்பை வந்து நெருப்புல காட்டும் போது பழுக்க காய்ச்சும் போது அது ஒரு நெருப்பு உஷ்ணத்தினால ஒரு சிவந்த நிறத்திலே ஒரு நெருப்பு கோலமாக மாறிவிடுகிறது அப்படி நெருப்பு கோலமாக அந்த இரும்பு மாறும்போது அந்த நெருப்பை போன்றே உஷ்ணத்தை பெற்று எவராலும் தொட முடியாமல் இருக்கின்றது அந்த இரும்பு துண்டானது அந்த நெருப்பின் தன்மையை வாங்கி அந்த நெருப்பை போலவே உஷ்ணமாகி யாராலும் தொட முடியாத நிலைக்கு போய்விடுகிறது அந்த நிலையிலே அங்கே அந்த நெருப்பையும் இரும்பையும் பிரித்து பார்க்க முடியுமா அங்கு ரெண்டும் ஒண்ணுதான் நெருப்பு துண்டும் அந்த இரும்பு துண்டும் ஒன்றுதான் ஏன்னா அந்த நெருப்பிலே காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டானது நெருப்பு துண்டாக மாறிவிட்டது அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம் அத ஒரு குறடால புடிச்சுக்கிட்டு தான் அதை கையாளுவோம் அதே அந்த இரும்பு துண்டை மீண்டும் குளிர அது என்ன ஆகும் மீண்டும் தன்னுடைய ஜட நிலைக்கே திரும்பி விடுகிறது அப்ப இந்த ஓமானத்தை அழகா ஆதிசங்கரர் எடுத்து சொல்றாரு அதாவது ஜடமான ஒரு இரும்புக்கு எப்படி நெருப்புனுடைய சம்பந்தம் உண்டான உடனே அந்த நெருப்புனுடைய சம்பந்தத்துல அது நெருப்பு துண்டாகவே மாறிப்போச்சு அப்ப நெருப்பு துண்டாகவே மாறி சிறிது நேரம் அது நெருப்பு துண்டாகவே இருக்குது ஆனா அந்த நெருப்புக்கே உண்டான அந்த சூடு அந்த உஷ்ணம் வந்து இந்த இரும்புக்கு உண்டானதான்னா கிடையாது இரும்பு வந்து நெருப்போட சம்பந்தப்பட்டதுனால அப்படி இருக்குது அதனால எப்படி இருந்தாலும் திருப்பி அந்த இரும்பு துண்டு என்னவா மாறும் குளிர்ந்த தன்மைக்கு மாறிடும் அப்படி குளிர்ந்த தன்மைக்கு மாறும்போது அதனுடைய இயல்பான ஜடத்தன்மைக்கு அது போயிடும் அப்ப மீண்டும் அது நெருப்பு துண்டாக இருக்காது அது மாதிரி இங்க நம்மிடத்துல அந்த ஆத்மாவினுடைய பிரகாசத்தை தற்காலிகமாக வாங்கிக் கொண்டு அந்த ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனமும் உடலும் தற்காலிகமாக அந்த நெருப்பு துண்டு போல இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த நெருப்பு துண்டு அந்த இரும்ப வந்து நெருப்பு துண்டாக மாற்றி காட்டுது ஆனா அந்த இரும்பு உண்மையிலேயே நெருப்பு துண்டு கிடையாது தற்காலிகமாக நெருப்பு துண்டா இருக்குது அந்த உண்மையான நெருப்பு துண்டுக்கு உண்டான சக்தி இரும்பு துண்டுக்கு இருக்கா கிடையாது இரும்பு துண்டு ஒரு ஜடம் அது மாதிரி அந்த உண்மையான ஆத்மாவுடைய சக்தி இந்த உடலுக்கும் மனதுக்கும் இருக்கா இல்ல இது ஜடம் ஆனா இந்த உடலும் மனமும் அந்த சக்தியை பெற்றுக்கொண்டு அது போலவே இருப்பதனாலே அதுவாகி விட முடியுமா முடியாது மீண்டும் அது தன்னுடைய இயல்பு தன்மைக்கு திரும்பும் அப்ப என்ன அதனுடைய இயல்பு தன்மை மீண்டும் அது அழிவுக்கு உட்படும் இந்த உடலும் மனமும் அழிவுக்கு உட்பட்டு விடும் அப்ப இந்த அழியக்கூடிய உடலும் மனமும் வந்து வந்து போகின்ற ஒரு விஷயம் இதுல போய் சிக்க கூடாது என்றும் அழியாத ஆன்மாதான் சத்தியம் சாஸ்வதம் நித்தியம் அப்ப அதை உணர்ந்து வேண்டும் என்று இந்த ஓமானத்தை இங்கு ஆதிசங்கர் எடுத்து நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார் அதனால அந்த இரும்பு துண்டை குளிர வைத்து அந்த இரும்பு தனது ஜடநிலைக்கு திரும்பி வந்துவிடும் அதுபோல இங்கு மனம் தனது இருப்பு எனும் தன்மையை ஆத்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அது நானே அந்த அறிவு இருக்கிறேன் என்று தன்னை அறிந்து கொள்ளாத வரை அந்த தூயா அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் பட்டு பிரதிபிம்பிக்கின்றது என்ற அறிந்து கொள்ளாதவரை அந்த உண்மையை உணராதவரை அந்த இரும்பு துண்டு எப்படி தானே ஒரு நெருப்பு துண்டாக இருப்பதாக தவறாக நினைத்துக் கொள்கின்றதோ அதுபோல இந்த மனிதன் நானே ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்பதாக தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தானே மிகப்பெரிய புத்திசாலி என்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய கண்டுபிடிப்பினால்தான் இவையெல்லாம் கண்டுபிடிக்கின்றன என்று கர்வம் அடைகின்றான் அப்ப இந்த மாதிரி அவன் அடைகின்ற அத்தனை விவகாரங்களும் உலக விஷயங்களும் அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே நடக்கின்றது என்று எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானி மற்றவர்கள் அஜ்ஞானி என்று இங்கு ஆதிசங்கரர் விளக்கம் கொடுக்கிறார் இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல அதைத்தான் இங்க சொல்ற அப்ப இத நல்லா புரிஞ்சுக்குங்க இப்ப ஜீவகா சர்வ நாத்வா நாத்தா திருஷ்டேதி முக்கியதி நான் செய்கின்றேன் நான் தெரிந்து கொள்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் என்ற அகங்காரம் அந்த ஜீவனிடத்திலே எப்படி உண்டாகிவிட்டது என்றால் அந்த ஆத்மா பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடையதாக பாவித்துக் கொண்டுகின்றது அது அதனுடைய அறியாமை அஜ்ஞானம் என்பதை இங்கு மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரிதான விஷயங்களை மகான்கள் நமக்கு எளிதாக விளக்குகின்றார்கள் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம புரிந்து என்பது நம்முடைய விசேஷ புத்தி சக்தியை சார்ந்து இருக்கின்றது என்றுதான் இங்கு சொல்ல முடியும் ஆகவே இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்க இதனுடைய அறிவாற்றல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அதனால புரிஞ்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா தான் புரியும் மீண்டும் மீண்டும் கேட்கும் அதுக்குள்ள வர முடியும் இல்லைன்னா அப்படியே பத்தோடு பத்தோடனா மிருக மாதிரியே வாழ்ந்து சாக வேண்டியதுதான் ஆக இன்றைய வகுப்பில் நேரம் கருதி இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன் அடுத்த நாளைய வகுப்புல இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்திலே பார்க்கலாம் நன்றி ஓம் தத்